வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முப்பத்தி செய்தி சேவை மார்ச் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் உலக தமிழ்ச்சங்கங்களின் மாநாடு மே மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆகிய தேதிகளில் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளது தூத்துக்குடியில் சுமார் ஏக்கரில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்கு சுற்றுச்சூழல் துறை அனுமதி வழங்கியது குறித்து ஆய்வு செய்ய துணை அமைத்து மத்திய சுற்றுச்சூழல் நிபுணர் மதிப்பீட்டு குழு உத்தரவிட்டுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் மக்களுக்கு ஆதரவாக அரசு நிர்வாகம் செயல்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அயோபி வங்கியில் 30 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து விசாரணை நடத்த சென்னை டி நகர் துணை ஆணையர் அரவிந்தன் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் நெல்லை வள்ளியூர் அருகே கொட்டப்படுவதாக புகார் எழுந்துள்ளது இதையடுத்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது குறித்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நான்கு வாரத்திற்குள் பதிலளிக்க மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஏப்ரல் ஐந்தாம் தேதி முதல் நீட் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளன எட்டாயிரம் மாணவர்கள் நீட் பயிற்சிக்கு விண்ணப்பித்துள்ளதாகவும் இவர்களில் இரண்டாயிரம் பேருக்கு நேரடியாகவும் ஆறாயிரம் பேருக்கு டிஜிட்டல் முறையிலும் கற்பிக்கப்பட உள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது சிறப்பு ஆசிரியர் தேர்வு முடிவுகள் மே இறுதியில் வெளியிடப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார் தென்தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் காவிரி நதிநீர் பங்கீடு குறித்து அட்டர்னி ஜெனரலிடம் மத்திய அரசு சட்ட ஆலோசனை கேட்டுள்ளது சட்ட அமைச்சகம் மூலமாக தலைமை வழக்கறிஞர் வேணுகோபாலிடம் ஆலோசனை கோரியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டோக்லாம் விவகாரத்தில் எந்த ஒரு சூழ்நிலையையும் சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ஆதார் தகவலில் முக அடையாளத்தை பதிவு செய்யும் நடைமுறை வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் புதிதாக அமல்படுத்தப்படுகிறது மகாராஷ்டிராவில் கருணை அனுமதி கோரி மும்பை புல்தானா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் மகாராஷ்டிரா ஆளுநருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் பயிருக்கு விலை கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இழப்பீடு வழங்கவில்லை என்று விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் போதைப் பொருள் பறிமுதல் முன்னூறு சதவீதம் அதிகரித்துள்ளது என என் பி சி ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ளது தடையை மீறுவோருக்கு ஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் ஏற்கனவே பதினேழு மாநிலங்களில் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டுள்ளது பதினெட்டாவது மாநிலமாக மகாராஷ்டிராவில் பிளாஸ்டிக் பைகள் தடை செய்யப்பட்டுள்ளன மக்களின் வரிப்பணத்தில் அரசு கல்லூரிகளில் மருத்துவம் பயில்பவர்கள் குறைந்தபட்ச காலமாவது தாய்நாட்டில் மருத்துவர்களாக பணிபுரிவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது ரஷ்ய நாட்டில் வணிக வளாகம் ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்காக உயர்ந்துள்ளது யானை தந்தங்களை வெட்டி கடத்தியது தொடர்பாக முன்னாள் அதிபர் ராபர்ட் முகாபே மனைவி கிரேஸிடம் ஜிம்பாப்வே போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்பாட்டுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க கோரி லட்சக்கணக்கான மாணவர்கள் பேரணி நடத்தினர் சமூக வலைதளமான பேஸ்புக்கில் தகவல் திருட்டு நடந்ததற்காக இங்கிலாந்து பத்திரிகைகளில் பேஸ்புக் அதிபர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு விளம்பரம் கொடுத்துள்ளார் இந்தோனேஷியாவில் ஆறு ரிக்டர் அளவுகோளுக்கு சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனை இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது வணிகச் செய்திகள் பாரத ஸ்டேட் வங்கி தவிர மற்ற அனைத்து வங்கிகளையும் தனியார் மயமாக்க வேண்டும் என நிதி ஆயோக் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பன்காரியா வலியுறுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருவாயை இரு மடங்காக உயர்த்துவதற்காக மத்திய அரசு அமைத்துள்ள குழு தனது இறுதி அறிக்கையை அடுத்த மாதம் தாக்கல் செய்ய உள்ளது ரயில்கள்லம் கார்கள்ம் செய்வதை மாருதிதி சுக்கி நிறுவனம் தொடங்கிருக்கிறது குஜராத்தில் உள்ள ஆலையில் உற்பத்தியாகும் கார்கள் நாட்டின் இதர பகுதிகளுக்கு செல்ல ரயிலை பயன்படுத்துவதற்கு மேற்கு ரயில்வேயுடன் மாறுதி சுசுக்கி ஒப்பந்தம் செய்துள்ளது பெங்களூருவில் நாளை செயற்கை அறிவுத்திறன் என்ற கருத்தரங்கை மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்துகின்றது இந்தியாவுக்கு இலங்கை விலையாக வியட்நாம் நாட்டின் மிளகு பெருமளவில் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டில் மிளகு விலை பெருமளவு வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பார்முலா ஒன்று கார் பந்தயத்தில் ஜெர்மனி வீரர் வெட்டல் வெற்றி பெற்றார் அமெரிக்காவில் நடைபெறும் மயாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாட பெலாரஸ் வீராங்கனை விக்டோரியா அசரென்கா தகுதி பெற்றுள்ளார் முத்தரப்பு மகளிர் டி டுவெண்டி தொடரில் இங்கிலாந்து அணி இந்தியாவை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது திரைச்செய்திகள் தன்னுடன் நடித்த நடிகை பூஜா தத்வாலின் மருத்துவ செலவுக்கு பிரபல நடிகர் சல்மான் கான் உதவி செய்துள்ளார் கோலிசோடா ஒன்று திரைப்படத்தைப் போலவே கோலிசோடா இரண்டு படத்திலும் ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்திருப்பதாக கூறும் அப்படத்தின் இயக்குநர் விஜய் மில்டன் இப்படத்தில் சமுத்திரக்கனி கௌதம் மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் இருக்கும் பெண்களின் கல்வி முன்னேற்றத்துக்காக செயல்பட்டு வரும் அமைப்பு எஜுகேட் கேர்ள் இந்த அமைப்பின் தூதராக பிரபல பாலிவுட் நடிகை காத்ரினா கைப் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள திரையரங்கம் ஒன்று ரசிகர்களுக்கு புதிய ஆஃபர் ஒன்றினை அறிவித்துள்ளது இதன்படி முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டினால் அந்த திரையரங்கில் எத்தனை படம் வேண்டுமானாலும் ஒரு மாதத்திற்கு பார்த்துக் கொள்ளலாம் எனவும் அதே போல ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கட்டினால் ஆறு மாதத்திற்கு எத்தனை படங்கள் வேண்டுமானாலும் ரசிகர்கள் பார்த்துக் எனவும் அந்த திரையரங்கம் அறிவித்துள்ளது இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்